ஒருவர் ஈன்றெடுத்த அதாவது அன்று பிறந்த குழந்தை போல் பாவமற்றவராக அவர் தன் ஊருக்கு திரும்புவார் என்று நபிசல்லும் அவர்கள் கூற கேட்டேன் ஒன்று ஐந்து இரண்டு ஒன்று முஸ்லிம் ஒன்று மூன்று ஐந்து பூஜ்ஜியம்